வணக்கம் தினமர் துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பால மேலு சரமத்தில் உள்ள எண்ணெய் வராமலும் தடுக்க மருந்து என்னன்னு பார்ப்போம் பவுல்ல துளசி இலை பொடி கஸ்தூரி மஞ்சள் தூள் முல்தானி மட்டி பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இதை மூணையும் சமாள எடுத்துக்கலாம் கெட்டி தயிர் போட்டு நல்லா அது கலந்துடுவோம் நல்லா கலந்துட்டு இதை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி வாரம் இருமுறை பூசி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வெந்நீரால நம்ம முகத்தை கழுவிட்டு வந்தோன்னா முகம் பொலிவு பெறும் முகத்தில் உள்ள எண்ணெய் பசை நீங்கிடும் பிம்பிள்ஸும் வராது முகத்தில் எதாவது சுருக்கம் இருந்தாலும் மறைந்து போகும் என்னென்ன இருக்கலே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்